வணக்கம் செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச இளைஞர் திறன் தினம் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளவர் ரோஜர் பெடரர் என்பவர் மூன்று ஒரு மாநிலத்தின் சட்டசபையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து நூத்தி எழுபத்தி எட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பிரதான் மந்திரியின் கிசான் சம்மன் நிதி திட்டமானது தேசிய அளவில் எப்பொழுது தொடங்கப்பட்டது இரண்டு இந்திய பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண் நிதி அமைச்சர் யார் மூன்று தமிழ்நாடு ஆவின் பால் நிறுவனம் வீடுகளுக்கு பால் விநியோகம் செய்யும் திட்டத்திற்காக எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்